ஓம் தரப்பிரம குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பளவன் ஞான குருவாணியை உள்நாடு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குறுவாய் வருவாய் அறுவாய் குகனே திருச்சிற்றம்புலம் சென்ற வகுப்பில் பக்திய பற்றி பார்த்தோம் அதில் ஒன்பது வகையான பக்தி இருக்கின்றத என்று பார்த்தோம் ஒன்று சிரவண பக்தி ரெண்டு கீர்த்தன பக்தி மூணு சிந்தன பக்தி நான்கு பாத சேவன பக்தி ஐந்து அர்ச்சன பக்தி ஆறு வந்தன பக்தி ஆறு ஏழு தாசிய பக்தி எட்டு சக்கிய பக்தி ஒம்பது ஆத்ம நிவேதன பக்தி என்று ஒம்பது பக்திகள் இருக்கின்றன என்று நம்ம பார்த்தோம் அதில் முதல் இருக்கக்கூடிய சிரவண பக்தி கீர்த்தன பக்தி சிந்தன பக்தி என்ற மூன்று பக்தியையும் நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம் மற்ற பக்திகளை இன்ற வகுப்பில் நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நான்கு பாத சேவன பக்தி பாத சேவன பக்தி என்று நான்காவது பக்தி இருக்கின்றது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பக்தி மார்க்கத்தில் இறைவனது திருவடிக்கு பெருமை கூறப்பட்டிருக்கிறது பக்தியில் வந்து இறைவனுடைய திருவடிக்கு பெருமைலாம் சொல்லப்பட்டிருக்கு திருவடி பெருமையாக சொல்லப்பட்டிருக்கு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதா என்று வள்ளுவரே சொல்றது மாதிரி இறைவனடி அப்படிங்கிறது திருவடிக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது அதத்த பாத சேவன பக்தி திருவடிக்கு நம்ம பக்தி பண்ணுறது அறம்பொருள் இன்பம் வீடு என்று நான்கும் ஆண்டவன் திருவடியில் இருக்கின்றன அறம்பொருள் இன்பம் வீடு என்று நான்கும் ஆண்டவன் திருவடியில் இருக்கின்றன ஒரு முறை மகாலட்சுமி ஸ்ரீநாராயணனை வழிபட்டு இறைவா தங்கள் திருவடியில் நான் இருக்க விரும்புகின்றேன் என்றால் லட்சுமி சொல்லுகின்றார் அதற்கு பகவான் ஏ பிரியே திருமகளே என்னுடைய திருவடியில் என்னுடைய பக்தர்கள்தான் இருக்க முடியும் உன் போன்றவர்கள் இருக்க முடியாது என்றார் இதன் மூலமாக இறைவன் திருவடிக்கு அதிக மகத்துவம் என்பது தெளிவாயிற்று ஆகையால் இறைவன் திருவடி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கருத்து பகவானது திருவடி சேவையால் எல்லா செல்வங்களும் உண்டாகின்றன பகவானுடைய திருவடியை சேவை பண்ணோம்னா எல்லா செல்வங்களும் உண்டாகின்றன ஆதலால் பகவானுடைய திருவடிக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது பொருள் பகவானுடைய திருவடியில் பக்தி ரசம் இருக்கிறது என்று ஆச்சாரியால் கூறுகின்றார் ஆச்சாரியார் அவரே சொல்றார் பகவானுடைய திருவடியில் பக்தி ரசம் இருக்கிறது என்று ரசம்னா சுவைன்னு அர்த்தம் இம்மை அருமைக்கு உரிய இருவகை செல்வங்களும் இறைவன் பாத சேவையால் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை நல் சந்தேகமே இல்லை இம்மையிலையும் வறுமைக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் இரண்டும் நமக்கு இறைவனுடைய பாதை சேவையினால் கிடைக்கும்னு சொல்கிற இம்மையில வந்து பொருள் வறுமையில் வந்து அருள் இவைகளெல்லாம் இறைவனுடைய திருவடி சேவையால் கிடைக்கும் என்று ஆச்சாரியால் கூறுகின்றார் பக்தி ரசம் இருக்கு என்று கூறுகின்றார் அதுக்கடுத்து ஐந்தாவது அர்ச்சன பக்தின்னு ஒரு ஐந்தாவது ஒரு பக்தியை பத்தி பார்க்கலாம் அர்ச்சனம் ஆராதனம் வழிபாடு இறைஞ்சிதழ் என்பன ஒரு பொருள் சொற்கள் அர்ச்சனம் ஆராதனம் வழிபாடு இறைஞ்சிதழ் என்பனால் ஒரு பொருள் சொற்கள் இது எல்லாம் ஒரே அர்த்தத்துக்கூடிய சொற்கள் இறைவனை ஒப்புக்கொள்வது சாதாரணம் இப்போ இறைவன் இருக்கிறான்னு சொல்லி ஒத்துக்கிறது வந்து சாதாரணம் அவனை ஒப்புக்கொண்டு அர்ச்சித்து வழிபடுவது அசாதாரணமாகும் இறைவன் இருக்கிற நம்ம வந்து வழிபடணும்னு சொல்றது ரொம்ப அசாதாரணம் அசாதாரணம்னா கடினம்னு அர்த்தம் சுயநலம் இல்லாமல் பரோபகாரமாக பணியாற்றுவது உலகில் மிக துர்லபம் சுயநலம் இல்லாமல் பரோபகாரமாக பணியாற்றுவது உலகத்தில் தொண்டு செய்வது உலகில் வந்து ரொம்ப துர்லபம் அதாவது ரொம்ப கடினம் அதாவது என்ன சொல்கிறாரு எல்லாரும் சுயநலத்தோடுதான் எல்லா காரியங்களும் பண்ணுகின்றார்கள் சுயநலம் இல்லாமல் அடுத்தவர்களுடைய சேமத்துக்காக சேமத்துக்காக செய்யறது பணியாற்றுவது கடினம்னு சொல்றாரு அதை போலத்தான் சுயநலமாகவே தான் இறைவனிடமும் மக்கள் பெரும்பாலும் அன்பு செய்கின்றனர் சுயநலமாக இறைவனிடத்தில் அன்பு செய்கின்றார்கள் யாதொரு பலனை எதிர்பாராமல் அதாவது விரும்பாமல் இறைவனை வழிபடுதல் கஷ்டம் என்பது கருத்து யாதொரு பலனை எதிர்பார்க்காம அதாவது விரும்பாமல் இறைவனை வழிபடுதல் கஷ்டம் அப்படின்னு சொல்ற இதுக்கு வந்து அர்ச்சன பக்தின்னு பேரு அதுக்கடுத்து வந்தன பக்தின்னு ஒரு ஆறாவது இறைவனு வழிபாட்டால் வந்தன பக்தி தலை சிறந்தது இறைவனை வழிபாட்டில் வந்தன பக்தியும் மேலானதுங்கிறார் அப்படியே ஒம்போதுமே மேலானது இருந்தாலும் ஒவ்வொன்றைக்கு ஒரு சிறப்பு சொல்லுகின்றார் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்தனை பணிதழ் வணக்கம் பரவல் இறைஞ்சுதல் தாழ்தல் இவை ஒரு பொருள் சொற்கள் வந்தனை பணிதல் வணக்கம் பரவல் இறைஞ்சுதல் தாழ்தல் இவையெல்லாம் ஒரு பொருள் சொற்கள் இறை வழிபாட்டிற்கு பல சாமக்கிரியைகள் தேவைப்படுகின்றன இறைவனை வழிபடணும்னா பல சாமக்கிரியைகள் அதாவது பூசா அதாவது பூஜைக்கான பொருள்கள் தேவைப்படுகின்றன அதில் பால் தயிர் நெய் தேன் புஷ்பம் மாலை சந்தனம் உபூதி குங்குமம் அச்சதை முதலியன பொருட்கள் இதெல்லாம் பூஜைக்கான பொருள்கள் இது இல்லாமல் இருக்கு பால் தயிர் நெய் தேன் புஷ்பம் மாலை சந்தனம் ஒவ்வொரு குங்குமம் அச்சதை அச்சதை அப்படின்னா அந்த அரிசி இருக்கு அதை அதுக்குத்தான் அச்சதைன்னு பேர் இவைகள் ஆகமோக நூல்களில் விரிவாக விதிக்கப்பட்டு இருக்கின்றன இவைகளை பற்றி ஆகம நூல்கள்ல நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது விதிக்கப்பட்டு இருக்கிறது இவைகளில் முக்கியமான திரவியம் வணக்கமாகும் இவைகளெல்லாம் இருந்தாலும் நம்ம வணங்கிறது ரொம்ப முக்கியமான பொருள் முக்கியமான விஷயமுங்கிறது அதாவது மேற்கூறிய பொருள்களெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு வணக்கம் செய்யாது போனால் அந்த வழிபாடு பயனற்று போகிறது எல்லாம் செஞ்சிட்டு கடைசியில் இறைவனை வழிபடலை நமஸ்காரம் பண்ணலை அப்படின்னா அந்த செய்யக்கூடிய அந்த பூஜையானது பிரயோஜனம் இல்லாமல் போகிறது பூஜா திரவியங்களில் அதாவது பொருள்களில் வணக்கம் சிறந்த திரவியமாகும் வணங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மேற்கூறிய திரவியங்களில் திரவியம்னா பொருள்னு அர்த்தம் ஒன்று குறைந்த போதிலும் இறைவன் மன்னிக்கிறார் ஆனால் வணக்கம் செய்யாவிட்டால் இறைவன் கோபிக்கிறார் வணங்கல் என இறைவன் கோபிக்கிறார் வள்ளுவரே சொல்றார் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து என்பது திருக்குறள் அதாவது வணக்கம் அபிமானத்தை போக்குகிறது அபிமானம் வச்சிருக்கிறோம் பெரும்பாலும் வணங்கிறதுங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப ரேராகத்தான் இருக்குது ரொம்ப எங்கேயும் ஏகதேசமாகத்தான் இருக்குது கைகூப்பி வணங்குறதுங்கிறதெல்லாம் இப்போ எல்லாம் குறைஞ்சி வச்சு ஏன்னு கேட்டால் அபிமானம் பெரிய ஆள் வீழ போய் வணங்குறதா அப்படிங்கிறது தான் அதை தான் ராவநாதிகள் எல்லாம் இறைவனை வணங்காமல் அபிமானத்தினாலும் செருக்காக இருந்தார்கள் அவர்களுடைய தலைகள் எல்லாம் அபிமானத்தினால் துண்டிக்கப்பட்டு உருண்டன இதெல்லாம் நம்ம ராமாயணத்தில பார்க்கிறோம் மனிதன் எவ்வளவு பணிவுடன் நடக்கின்றானோ அவ்வளவு உயர்கிறான் எவ்வளவு பணிவுடன் நடக்கின்றானோ அவ்வளவு உயர்கிறான் நம்ம உயரணும்னா அதே வழி பணிவுடன் இருக்கணும் அன்பர் பணி என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே வாய்க்கும் பராபரமே என்கிறார் தாய் மாணவர் அன்பர் பணி என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே வாய்க்கும் பராபரமே ஞானிகளாக இருந்தாலும் கூட இறைவனை வணங்காவிட்டால் துன்பம் வந்து சேரும் என்பது கருத்து ஞானியலாக இருந்தாலும் இறைவனை வழிபடணுங்கிறாரு அதுக்கு ஒரு கதையினமும் பார்க்கலாம் பிரம்மாவுக்கு மானசீக புத்திரர்கள் இருந்தாருங்க மானசீக புத்திரர்கள் நான்கு பேர் யாருக்கு பிரம்மாவுக்கு ஜனகர் ஜனந்தனர் சனாதனர் சனத்து இவங்க நாலு பேரும் கைலாயத்துக்கு பின்னாடி அங்க சஞ்சரித்து கொண்டு இருந்தார்கள் அங்க உலாவிக் கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது பார்வதி பரமேஸ்வரர் ரெண்டு பேரும் அந்த பக்கம் போகிறாங்க போகும்போது இவங்க நாலு பேரும் வணங்கவில்லை பார்வதிக்கு கோவம் வந்து விட்டது சிவபெருமான் பார்க்குறார் பார்வை பார்வதியை அவ வந்தவுடனே பார்வதியை பார்த்து சொல்லுகின்றார் அவங்க நாலு பேரும் பூரண ஞானிகள் தவசிகள் பிரம்ம தியானத்தில் இருப்பவர்கள் அதனால அவ வணங்காட்டி பரவாயில்லை என்று சொல்லுகின்றார் அவ வணங்கலினா நமக்குத்தானா நல்லது லாபங்கிறார் வணங்குன்னாக்க நம்ம ஏதாவது வரம் கொடுக்கணும் வரம் கொடுத்தோம்னா நமக்குத்தான தவமெல்லாம் குறையும் அப்படிங்கிற காரணத்தை நினைத்து கொண்டு லாபம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு சிவன் பார்வதிக்கு இருந்தாலும் கோபம் தாங்கலை நான் சாபம்பட போகிறேன் அப்படின்னு பார்வதி சொல்லுகின்றால் சிவன் வேணாங்கிற அதை கேக்கலை பார்வதி சாபம் போட்டு விட்டார் நீங்க நாலு பேரும் ஒட்டகையாக போக கடவுது அப்படின்னு நான்கு வரும் நாலு வரும் ஒட்டகமாக மாற கடவுதுன்ட்டு போ சாபம் போட்டார் யாரு பார்வதி அந்த நான்கு பேரும் ஜனத்துக்கு வர நாலு பேரும் ஒட்டகமாக மாறிட்டாங்க அப்போ பார்வதி பரமேஸ்வன் திரும்ப கைலாயத்துக்கு போயிட்டாங்க ஆறு மாதம் ஆச்சு பார்வதிக்கு திடீர்னு ஒரு யாபகம் நம்ம அந்த நான்கு பேர்த்த சாபம் போட்டோமே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாமா என்று பரமேஸ்வரனை பார்த்து பார்வதி கேட்கின்றார் சரிவா போய் பார்த்துட்டு வரலாம்னு சிவன் சொல்லுகிறார் ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க அந்த நாலு ஒட்டகமும் மரத்தை இலைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்போ பார்வதி சொல்லுகின்ற உங்களுக்கு இந்த துன்பமெல்லாம் தேவையா எப்படி இருக்கிறதுன்னு அந்த ஒட்டகத்தை பார்த்து கேட்கின்றால் பார்வதி அதுக்கு என்ன சனத்துக்குமாரை சொல்லுகிறார் ஒட்டகம் சொல்லுகிறது நாங்கள்லாம் மனிதனாக இருக்கும்போது காலையில் எழுந்து பூஜை ஜபம் தவம் பிச்சை எழுக்கணும் தொண்டு பண்ணணும் சொற்பொழிவு இதுகளெல்லாம் இந்த பணிகள்லாம் எனக்கு எங்களுக்கு இருந்தது பூஜை ஜபம் தவம் பிச்சை எட்டு பிச்சை தொண்டு சொற்பொழிவு முதலிய பணிகள்லாம் இருந்தன இப்போது அதெல்லாம் தான் எங்களுக்கு இல்லை இலைகளை கடிக்க வேண்டியது கடித்து சாப்பிட வேண்டியது மலங்கழிக்க மட்டுந்தே எங்களுக்கு வேலை இதுவும் தங்களுடைய கிருப வே அந்த ஜனத்துக்கு மாறர்கள் ஒட்டகமாக இருக்கக்கூடிய ஜனத்துக்கு மாறர்கள் பார்வதியை பார்த்து சொல்லுகின்றார் சிவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது பிறகு பார்வதி சாபத்தை மாற்றினான் பின்பு மனித தேகம் எடுத்தனர் ஞானிகளும் இறைவனை வணங்காததால் துன்பம் வந்தன என்பது தெளிவு அதனால எனக்கு ஞானம் வந்துருச்சு இறைவனை வழிபடக்கூடாது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் அதாவது இந்த வந்தன பக்தியில் இது சேர்ந்திருக்கிறது அதுக்கடுத்து ஏழு தாசிய பக்தின்னு ஒன்று இருக்கு பொதுவாக பக்தி இரண்டு விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று சாதன பக்தி இரண்டு சாத்திய பக்தி ஒன்று சாதன பக்தி இன்னொன்று சாத்திய பக்தி அதாவது முதல் பக்தி வந்து பகவானுடைய தியானத்திற்கும் தியானத்திற்கு சாதனமும் அதற்குரிய முயற்சியும் இருக்கணும் அதுதான் வந்து முதல் பக்தி இதில் வந்து வழிபாடு சேவை இறைவனுடைய சந்நிதியில் இருக்கிறது அவனோட ஐக்கியம் இதுகெல்லாம் வைதிக பக்தினு சொல்லலாம் வைதிக பக்தி இது வந்து சாதன பக்தியோடு சேர்ந்தது அதுக்கடுத்து ரெண்டாவது சாத்திய பக்தின்னு பார்த்தோமே அது வந்து பகவானுடைய சாட்சாத் பக்தி அதாவது இறைவனது யதார்த்த சுரூபத்தை அறிந்து பக்தி பண்ணுதல் இறைவனது யதார்த்த சுரூபத்தை அறிந்து பக்தி பண்ணுதல் அதாவது அத்வைத பக்தி என்று சொல்லலாம் அதுவே சாத்திய பக்தி அதனை ராகானுகாபி என்றும் பிரேம லட்சணம் என்றும் பராபக்தி என்றும் சொல்லுவார்கள் இந்த அத்வைத பக்திக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிற பேர் மூன்று பேர்லாம் சொல்லப்பட்டிருக்கு அத்வைத பக்தினா இருக்கிறது பிரம்மம் ஒன்றுதான் அந்த பிரம்ம ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபம் பிரம்மம் அது ஒன்றுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிந்து ஞானம் வந்த பிறகு பக்தி பண்றதுக்கு அதுக்குத்தேன் சாத்திய பக்தின்னு பேரு ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த ஆத்மாவே பிரம்மமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தத்துவம்சி மகா வாக்கியத்தில் தெரிஞ்சு அதை அறிந்து நம்ம பக்தி பண்ணுறது அதுக்குத்தேன் சாத்திய பக்தின்னு பேர் அதான் அத்வைத பக்தின்னு பேர் ஆண்டவனுக்கு அடிமை பூண்டு அன்பு செய்வது தாசபக்தி ஆகும் ஆண்டவனுக்கு அடிமை பூண்டு அன்பு செய்வது தாசபக்தி ஆகும் பக்தி ரசம் எல்லா ரசங்களுக்கும் மேம்பட்டது ரசம்னா சுவைன்னு அர்த்தம் பக்தி ரசம் இருக்கே அது எல்லா ரசங்களுக்கும் மேம்பட்டது ரசங்களை நாவால் சுவைக்கலாம் மனிதனால் மனதால் ரசிக்கலாம் மனதால் ரசலாம் பக்தி ரசமோ அப்படி என்று பக்தி ரசத்தை புத்தியால் சுவைத்து ஆத்மாவால் ரசிக்கிறார்கள் பக்தி ரசங்கிறது புத்தியால் சுவைத்து ஆத்மாவால் ரசிக்கிறார்கள் விஷயரசங்கள் வெளியிலிருந்து வருகின்றன இப்ப சத்தம் பரிச ரூபர் ரச கந்தம் சொல்றோமே இவைகள்லாம் ஐந்து இந்திரியங்கள் மூலமாக அனுமதிக்கக்கூடிய ஐந்து விஷயங்கள் இவைகள்லாம் வெளியிலிருந்து வருகின்றன கிடைக்கின்ற பொழுது இன்பம் உண்டாகிறது கிடைக்காத போது துன்பம் உண்டாகிறது வெளியிலிருந்து வர்றது கிடைக்கும்போது இன்பம் கிடைக்காது துன்பம் பக்தி ரசம் உள்ளே ஊர்கிறது என்றும் இன்பம் தருகிறது பக்தி ரசம் வந்து வெளியிலிருந்து வர்றது இல்லை அது மனசில் அந்த கரணத்திலிருந்து அப்படியே வெளியே வருகிறது அந்த பக்தி ரசம் அது எப்பொழுது இன்பத்தை தருகிறது தாசபாபத்தில் அதாவது அடிமையாக இருக்கிற இடத்துல மரியாதை பயம் நேர்மை பக்தி அடக்கம் ஒழுக்கம் முதலீன இருக்கின்றன அடிமையா பகவானுக்கு அடிமையா இருக்கிறோம்னா அப்போ பகவானிடத்துல மரியாதை பயம் நேர்மை பக்தி அடக்கம் ஒழுக்கம் முதலியெல்லாம் இருக்கும் தாசபக்தன் எல்லா நன்மைகளும் பகவானுடைய கிருவையில் தான் உண்டாகின்றன என்று நம்புகிறார் தாசபக்தன் என்ன பண்ணுற எல்லாமே வந்து எல்லா நன்மைகளும் பகவானுடைய கிருவியினாலதே கிடைக்கிறது அப்படின்னு நம்புகிறான் இறைவா நீ ஆண்டான் நான் அடிமை நீ நடத்துபவன் நான் நடப்பவன் நீ இயக்குபவன் நான் இயங்குபவன் இதெல்லாம் தாசபக்தனுடைய நிலை நதியில் படகை ஓட்டுகின்ற படகு ஒட்டி படகு ஆற்றங்கரையில் ஆணியை அரைந்து அதில் கட்டி விட்டு கவலை இல்லாமல் இருக்கிற ஆற்றில் வந்து படகு ஓட்டுறவன் இருக்கிறான இந்த படகை வந்து ஆற்றங்கரையில் ஒரு ஆணியை அடித்து அந்த படகை கட்டி ஆணியலை கட்டி வச்சு என்பாட்டுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறேன் ஏன் கட்டால் கட்டி வச்சுருக்கோம் ஆற்றில் போகாது படகு அப்படிங்கிற ஒரு நிம்மதியாக இருக்கிற அதே போல் தாசபக்தனும் தனது வாழ்க்கையாகிய படகை இறைவன் திருவடியில் ஒப்படைத்து விட்டு ஆனந்தமாக இருக்கிறான் எல்லாம் பகவான் பார்த்துக்கிறவா அப்படின்னு சொல்லி ஆண்டவை மேலே பாரத்தை போட்டு தாஸ் தாசபக்தன் நான் ஆனந்தமாக இருக்கிறான் பகவானுடைய ஐஸ்வர்யம் எல்லையற்றது பகவானுடைய ஐஸ்வர்யம் இருக்கே அது எல்லையற்றது தாசபக்தன் பகவானிடத்தில் முழு விசுவாசம் வைத்திருக்கிறான் தாசபக்தன் இறைவனிடத்திலும் முழு விசுவாசம் வச்சிருக்கிறார் தாசபக்தியால் இறைவன் விரைந்து தடுத்து ஆட்கொள்கிறார் தடுத்து ஆட்கொள்வார் ஆகையால் இறைவனுக்கு அடிமை பூண்டு அன்பு செய்ய வேண்டும் என்பது கருத்து இது தாசபக்தியோடு சேர்ந்தது அதுக்கடுத்து எட்டு சக்கிய பக்தி சக்கிய பக்தின்னு ஒன்று சக்கிய பக்தின்னா இறைவனை தோழனாக கருதி அன்பு செய்வதாகும் இறைவனை தோழனாக கருதி அன்பு செய்வது சிறீ கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள சம்பந்தம் தோழமை அதாவது சக்கிய அல்லது சகா சம்பந்தமாகும் அர்ஜுனன் பீமன் திரௌபதி குசேலர் இவர்களெல்லாம் பகவானுக்கு தோழர்கள் சிவபெருமானுக்கு சுந்தரமூர்த்தி தோழமை பக்தர் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் தெரியும் தோழன் பகவானோடு கேலி பரியாசம் முதலிய சேட்டைகள் எல்லாம் செய்வான் தோழன்னு ஃப்ரெண்டுன்னு நண்பன் அர்த்தம் நண்பர்கள்லாம் ரெண்டு பேரும் சேட்டை பண்ணுவாங்க கேலியை இதெல்லாம் பண்ணுவாங்க இறைவனை தோழனா வச்சா அந்த மாதிரிலாம் கேள்வி எல்லாம் பண்ணுவாரு இறைவனை சமானமாக சமானமாக பாவிப்பார் யாதவ கண்ணனை விளையாட்டாக பேசுகிறார்கள் சோழனி துயிலை விட்டு எழுந்து ஏழு நாட்கள் துயிலை விட்டு எழுந்து ஏழு நாட்கள் கோவர்த்தன மலையை இடதுவரல் இடதுகை சுண்டு வரலால் சுமக்கின்றாயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு யாதவ பையன்கள் அது கண்ணனை பார்த்து கேள்வி பண்ணுறாங்க சிறிது நேரம் அந்த மலையை எங்கள் கையில் வைக்கக்கூடாதா என்றெல்லாம் கேலியாக பேசுகிறார்கள் கோபியா ஸ்திரிகள் அதாவது கோபியா பெண்கள் கண்ணனோடு விளையாடுகிறார்கள் பணிகளை ஏவுகிறார்கள் இவர்களுக்குள்ள சம்பந்தம் தோழமை சம்பந்தம் தோங்குழமை சம்பந்தம் பகவானோடு விளையாடும் போது பக்தர்களுக்கு சுகம் உண்டாகிறது பக்தன் பகவானோடு விளையாடிக்கொண்டு ஆனந்தம் அடைகிறான் பக்தன் வந்து பகவானோடு விளையாடிக்கொண்டு ஆனந்தம் அடைகிறான் இறைவன் பெருமை நமக்கு தெரிவதில்லை உங்களுக்கு சுகம் எப்படி உண்டாகிறது உங்களுக்கு சுகம் எப்படி உண்டாகிறதுன்னு நீங்கள் பார்க்கணும் பொருள் புகழ் பதவி மனைவி மக்கள் கிடைத்ததனால் உண்டாகிறதா அல்லது இறைவனை நினைக்கிறதுனால் உண்டாகிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள் பொருள் புகழ் பதவி மனைவி மக்கள் கிடைத்ததனால் உண்டாகிறதா அல்லது இறைவனை நினைக்கிறதுனால் உண்டாகிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள் இறைவனை நினைக்கிறதனால் இன்பமும் அவனை நினைக்காதனால் அத்துன்பமும் உண்டாகிறது என்றால் அப்பொழுது நம்மளது உள்ளத்தில் பக்தி தோண்டிவிட்டது என்று தெரிந்து கொள்ளலாம் அப்ப நம்ம பக்தி நம்ம மனசில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் இவ்வாறு பகவானை தோழனாக பாவித்து வழிபடுவது சகாபக்தி அல்லது தோழமை பக்தி இதுக்கு தோழமை பக்தின்னு பேர் அதுக்கடுத்து ஆத்ம நிவேதன பக்தின்னு ஒன்று இருக்கு ஆத்ம பக்தி ஆத்மாவை பகவானுக்கு அர்ப்பணித்து வ ஆத்மாவை பகவானுக்கு அர்ப்பணித்து விடுவது முதல் பக்தி சிரவண பக்தி இறுதி பக்தி ஆத்ம பக்தி எவன் இறைவன் நாமத்தை அன்போடு கேட்கின்றானோ அவன் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறான் நீருக்குள் விழுந்த உப்பு எப்படி கரைந்து விடுகிறதோ கரைந்து நீராகி விடுகிறதோ அப்படி பக்தனையும் பக்தனும் பகவானுடைய அன்பு வெள்ளத்தில் விழுந்து கரைந்து இறைவனாகின்றான் பக்தி மார்க்கத்தில் தியாகம் இன்றியமையானது இன்றியமையாய பக்தி மார்க்கத்தை தியாகம் இன்றியமையே ஆதது இன்றிய அவசியம் தேவை பக்தி மார்க்கத்திலையும் தியாகம் வேணுங்கிற சில மக்கள் ஞான மார்க்கத்தில் தான் தியாகம் செய்ய வேண்டும் பக்தி மார்க்கத்தை தியாகம் செய்ய தேவையில்லை என்று கூறுகிறார்கள் ஞானத்தில்தான் தியாகம் பண்ணணும் வைராகிய வேண்டும்ன்னு சொல்கிறாங்க பக்தியில் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுகின்றார்கள் ஆறு சில பேர் அவர்கள் தியாகத்தை பற்றி சரியாக அறியாதவர்கள் மனம் சும்மா இருக்கக்கூடாது சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் மனம் வந்து சும்மா இருக்க கூடாது சிந்தனை செய்து கொண்டே இருக்கணும் ஆள்ல்லாத வீட்டில் பூதம் பிசாசு பாம்பு பள்ளி கொசு மூட்டை தேழ் முதலிய கொடிய ஜீவ ஜந்துக்கள் அடையும் ஆள் இல்லாத வீட்டில் பூதம் பிசாசு பாம்பு பள்ளி கொசு மூட்டை தேளுவிகளெல்லாம் இந்த ஜீவ ஜந்துக்கள்லாம் அடைஞ்சிடும் ஆள் இல்லைன்னா அதுபோல் இறைவன் சிந்தனை இல்லாத சித்தத்தில் அதாவது மனதில் ஆசை கோபம் கவலை விருப்பு வெறுப்பு முதலிய துன்பங்கள் வந்து அடையும் இறைவனுடைய சிந்தனை இல்லாத மனதில் ஆசை கோபம் கவலை விருப்பு வெறுப்பு முதலிய துன்பங்கள்லாம் வந்து சேர்ந்தரும் காலியிடத்தை வந்து அரசாங்கம் கைப்பற்றுறோம் காலி இடமாக இருந்துச்சுன்னா அதை அரசாங்கம் கைப்பற்றுறான் அதுபோல் சிந்தனை இல்லாத சித்தத்தை காமாதிகள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் வந்து கைப்பற்றுறோம் சிந்தனை இல்லையானா அப்படி கைப்பற்றோம் எந்த உள்ளத்தில் காமாதி தோஷங்கள் நிறைந்திருக்கின்றனவோ அந்த உள்ளத்தில் இறைவன் துன்பத்தை அனுப்புகிறார் காமக்ரோதாதிகள் யாருக்கிட்ட இருக்கோ அங்கே வந்து இறைவன் துன்பத்தை அனுப்புகிறாரா எந்த இல்லத்தில் குப்பைகள் நிரப்பப்பட்டு இருக்கிறதோ அந்த இல்லத்தின் முன்னே அடுத்த வீட்டு குப்பையும் வந்து ஒரு வீட்டில் குப்பை வீட்டுக்கு முன்னால் குப்பை இருக்குதுன்னு வச்சுக்கிருவான் அங்கே என்ன ஆகும் அடுத்த வீட்டுக்கு இருக்கிற குப்பை எல்லாம் அந்த வீட்டில் அந்த குப்பையில் ஓடி போடுவார்கள் அதை எந்த வீட்டில் வாசல் சுத்தமாக உள்ளதோ அந்த வீட்டில் குப்பையை போடுவதற்கு அஞ்சுவார்கள் எந்த வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கோ அங்கே வந்து குப்பையெல்லாம் போடுவதற்கு பயப்படுவாங்க அதாவது போட மாட்டார்கள் குப்பையெல்லாம் பாவமில்லாத உள்ளத்தில் துன்பம் அலைவதற்கு நுழைவதற்கு அஞ்சும் அதுபோல பாவம் இல்லாத உள்ளத்தில் துன்பம் வருவதற்கு அஞ்சும் அதுக்கடுத்து தன்னை தெரிய வேண்டுமானால் தேகத்தை பழி கொடுக்க வேண்டும் அதாவது தேக அபிமானத்தை விட வேண்டும் அதாவது சரீரம் நான் என்கின்ற புத்தியை விட வேண்டும் தன்னை அறி தெரிய வேண்டும்னா தேகத்தை பழி கொடுக்க வேண்டும் அதாவது தேகம் நாங்கிற புத்தியை உடனுங்கிறார் இறைவனை அடைய வேண்டுமானால் தன்னை பழி கொடுக்க வேண்டும் அதாவது நான் தான் நான் தான் எல்லாம் செய்கிறேன் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற புத்தி அபிமானத்தை உடனுங்கிறார் இறைவனை அடைய வேண்டுமானால் இது கருத்து ஆத்ம நிவேதன பக்தியே அத்வைத பக்தி ஆகும் ஆத்ம நிவேதன பக்தியே அத்வைத பக்தி ஆகும் முதல்ல சாத்திய பக்தின்னு பார்த்தோம் அதுவும் அத்வைதந்தான் இதுல ஆத்ம நிவேதன பக்தியும் அத்வைத பக்தி தான் வாக்கால் சொல்ல முடியாது மேலும் அடுத்த வகுப்பில் பக்தியினுடைய தொடர்ச்சியை பார்த்து பக்தியை பற்றி அடுத்த வகுப்பில் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம் அதற்கு ஞான நூல்களை நம்ம சிரவணம் பண்ணலாம் என்ற கருத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் அடியேனையால் அருள்மேனை சாற்றி படிமீது வந்த பரணி கொடியேன்றாதி மீப்பளவில் கண்ணா கடை போக தந்தையாயானும் சார்கதியங்காவானும் அந்த மிலா இன்ப நமக்கீவானும் எந்த நுயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிக் கம்பளம்